சத்குரு ஸ்வாமிக்கு ஜெய் குரு கிருப்பியால் கர்க்க பாகவதம் கோபிகாஜி வனஸ்பரணம் கோவிந்தா கோவிந்தா தசமஸ்கந்தம் பூர்வார்த்தத்தில் முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் இந்த அத்தியாயத்தில் மூணு விஷயத்தை காண்பிக்கிறார் சுகபிரம்மிகள் ஒன்று கேசி பதம் அந்த கம்சனால் கண்ணனை வந்து முடிக்கணும்னு அனுப்பப்பட்ட கேசியை கண்ணன் முடித்தான் அதை அப்பார்த்தோம் அதனால் கேசவன் அப்படிங்கிற ஒரு நாமதேம் கண்ணனுக்கு வந்தது அடுத்தது நாரதர் சுவாமி பகவான் வந்து பார்த்து அவருடைய அவரை ஏக்கமாக ஸ்தோத்திரம் செய்து அவருடைய டைரி ஆக்டிவிட்டி என்னெல்லாம் இருக்கோ இன்னமே பண்ண வேண்டிய விஷயங்களாக ஞாபகப்படுத்திட்டு போகிறார் நல்லா ஞாபகப்படுத்துகிறார் ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டு பர்சனல் செக்ரட்டரி இருக்கார் ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜிங் டைரக்டர் ஜெனரல் மேனேஜர் இருக்கார் வச்சுக்கோ பர்சனல் செக்ரட்டரி இருப்பார் அவர் வந்து அவருடைய ஆக்டிவிட்டி என்னங்கிறது ஞாபகப்படுத்திட்டு போவார் என்ன பல விஷயங்கள் ஒரு இருக்கும் ஞாபகப்படுத்திட்டு போகிறார் அந்த மாதிரி ஞாபகப்படுத்துகிற மாதிரியும் அவருக்கு வந்து அவரை பார்க்கணும் கண்ணனை பார்க்க கோகுலத்தை கண்ணனை பார்க்கணும்னா கண்ண கிருஷ்ண தரிசனம் அடுத்து ஞாபகப்படுத்திட்டு போகிறார் ஸ்தோத்திரம் மன்னார் மூணாவது காண்பிக்க போறது வியோமாசுரன் சொல்லப்பட்ட மயன் மயப்புத்திரனான வியோமாசுரனை கண்ணன் முடிக்கிறார் அதை வந்து அடுத்த ஒரு ஒரு சரித்திரமாக காமிக்கிறார் அப்படி மூணு சரித்திரங்களை இங்கே காண்பிக்கிறார் இந்த முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நம்ம இப்போ பார்த்துனே கிருஷ்ணனை ஏகமாக அவர் ஸ்தோத்திரம் பண்ணுறதை நம்ம பார்த்தோம் மேலே மு பதினாறாவது அத்தியாயத்தில் ஸ்லோகத்துலேருந்து பதினாறாவது ஸ்லோகத்துலேருந்து மூலத்தை சேவிப்போம் சானூரம் முஷ்டிகம் செய்வ மல்லான் அந்நாம் சகஸ்தினம் கம் சநிகதம் திரக்ஷே பரஸ்வாஹினி தே விபம் இது வந்து அவருடைய ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டி ஞாபகப்படுத்துகிற வர்றார் இது வந்து தே தேவரிஷி அவர் அவருக்கு எல்லாம் தெரியும் பகவான் பகவான சப்தத்தால் ஞானம்பலம் கீர்த்தி ஐஸ்வரன் சொன்ன மாதிரி அவருக்கு ஞானம் திரிகால ஞானம் உண்டும் அதனால் கண்ணன் செய்ய வேண்டியதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அதே கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டோம் அதே அவர் வந்து கண்ணனை பர்சனல் திகர்ட்டி ஞாபகப்படுத்தணும் அவருக்கு வந்து ரிமைண்ட் பண்ணணும் நீ இனிமேல் கிளம்புனப்பா நீ வேலை செஞ்சிருப்போ நீ க கோகுலத்தில் இருந்துருப்போரோ நீ மதுரைக்கு கிளம்பணும் அப்படிங்கிற அவ்வளோ சொல்கிறா அப்படியும் அப்படி கண்ணனை அனுபவிக்கணும் அதுதான் அதுதான் முக்கியம் பிர பிரேமபக்தி பிரேமபக்தின்னா யாருன்னு கோபிகைகள் உதாரணம் காமிச்சிருக்காரு இல்லையா அவரும் ஒரு பக்தர் தானே அதனால் ராமசங்கீர்த்தமணின்னு சொல்கிறார் அவர் சாண்டூரம் முஷ்டிகம் ஜெய்வ மல்லா அந்யாம் சகஸ்தினம் கம்சம் சனிகதம் திரக்ஷ பரஸ்வாகினி தேவிபோ சாண்டூரம் முஷ்டிகம் ஜெய்வ மல்லான் அந்நாம் சகஸ்தினம் கம்சம் சனிகதம் திரக்ஷ பரஸ்வாகினி தனயவன முத முராம் நரக்கிய பாரிஜாபிரஜயம் துணயவன பாரிஜாந்திர பராஜய உம் வீருக்காதிலட்சம் மகசிய மோட்சணம் பாசா பாம் ஜே உீரம் வீருல்லட்சம் மகசூல மோட்சணம் சாப்பா யம் ஜகத்பே சம்தணே ஆதானம் சகபுத்த பிரானஞ்சம்தணை ஆதானம் சகபுத்த பிரானஞ்சிய பவுண்ட காசிபுன ைத்ததோ பவுண்ட காசீபுந்தைத்திய மகாோோ வீராசன் பன் கிரமம் தாய கவ்வீம் யாச்சா வீரா ாரம் ஆவசன் பன் கிரமம் தாய கவிர் இருபத்தியொண்டாவது மருணி மாப்ப பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்று மூலத்தை சேவிப்போம் திசுமஸ்கண்டம் பூர்வார்த்தம் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் சானூரம் முிம்ரம் முிச்சேவ மல்ல கம் நகம் திரே பரஸ் விணூரம் முடிக்கம் சேவான் அனியம் ஹி கம்சம் நகரம் திரே பரஸ்வோ துங்கவனமு நரணம் இந்திர பராஜய தயவனமுரா நரகிஜா அப்படம் இந்திர உரனியா வீருக்காதிலட்சம் மகோம் சாப்பாத்துவா ஜே உகம் வீரனா வீருல்லட்சம் மகம் பா சாத்துவாரம் ஜகத்பே சமந்த மணே ஆதானம் சகவாரிய மிரபுத்த பிரனஞ்சிரஸ்வா சமந்த மணிராதனம் சகைய மிருத்தபிரதானம் ப்ராமணிய சுவா ம பௌண்டிர காசீபாச்சீபந்தவிரைச்சம் பௌண்டிர காசீபுரியாச்சீபனம் அந்தவிரைச்சா வீராசன் பத்தம்தா கபிர்விம் யாருச்சானியா வீராம் ஆவசன் பத்தம்தா கபிர்மவிம் இருபத்தி ஒன்னா ஒரு ஸ்லோகம் பதினாறு கண்ணனுக்கு நாளிலே வந்து பூத்தனா விடத்தை கொடுத்தா அதுல இருந்து கடைசி வரைக்கும் அந்த ஜரா அப்படிங்கிற வேடன் அவன் கால வந்து மான் நினைச்சு அந்த எந்த ஒலக்க பிறந்ததோ சாம்பனுடைய வயத்தில் அதை நான் தேய்ச்சி ராவி ராவி ராவி மிச்சம் இறந்துட்டு ஒரே ஒரு சின்ன இரும்பு துண்டு அது கூர்மையாக பண்ணி அதை மீன் சாப்பிட்டு அந்த மீன் வயத்துலேருந்து வேடன் எடுத்து அது தன்னுடைய அம்பில் பொருத்தின் தான் விஷத்தை தடவி அந்த அம்பை போட்டான் அதுவரைக்கும் கண்ணனுக்கு பாவம் எவ்வளோ பேர் மாறி மாறி அவனை வந்து கஷ்டப்படுத்தியிருக்காரு ஒரு பதின பதினாலு ராமன் வந்து வந்து வானத்துக்கு போனான் அதுக்கு என்ன பாடு பார்ப்பா அப்படி தோணும் சொல்கிறார் அதில் பார்க்க போனா ஒரு வருஷம் தான் கஷ்டம் அதாவது சீத்தையோட அந்த பஞ்சவட்டியில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்போ ராவணன் தூக்கின்னு போகிறதுக்கு முன்னாலேருந்து ராவண வதம் முடித்து திரும்பி பட்டாபிழகம் வர வரைக்கும் அவ்வளோ அது ராவண வதம் முடிக்கிறோம் விஷயம் அதுக்கு பாடு அந்த ப அது ஒன்று இது இவ்வளோ இதுக்கு பெருசாக சொல்லணும் ஆனால் பாவம் கண்ணன் எவ்வளவு பேர் அவனுக்கு எதிரி அவ்வளோ தூரம் இருக்குது ஆனால் எல்லோரையும் ரொம்ப சர்வ சாதாரணமாக அப்படியே அக்ளிஷ்டகரமான அலட்டிக்காமல் வேலை செஞ்சது அதே மாதிரி தான் அது மாதிரி பண்ண போகிறாரு அதை ஒரு லிஸ்ட்டு போட்டு அவனுடைய ஃப்யூச்சர் ஷெட்யூல் ஆக்டிவிட்டி என்னெல்லாம் பண்ண போகிறேன் என்ன லீலைகள்லாம் செய்ய போகிறேன்னு அவர் வந்து பர்சனல் செக்ரட்டரியும் நம்ம நாரதசுவாமி அவர் சொல்ல வர்றார் அவர் சொல்கிறது அவரை வந்து ஒரு பர்சனல் செக்ரட்டரியும் மேனேஜிங் டைரக்டர் இருக்கார் அவரை கொஞ்சம் ஏற்றிலாம் சொல்லுவார் ஏன்னா அவருக்கு வந்து அவனை கவனிக்கணும் பக்கத்தில் பார்த்துக்கிறாரு இங்கே அவர் தேவையில்லை இங்கே எப்படியாக இருந்தாலும் பகவானை வந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி பேசுகிறார் நாரத சுவாமி ஏ பிரபுவே விபு விபுத்தம் விபுத்தம் பிரபுத்தம் எல்லாம் அவனுடைய செல்வத்தை காண்பிப்பது அவனுடைய சீரிய செல்வத்தை குணங்களை காண்பிப்பது அப்படிப்பட்ட தானூரையும் முஷ்டிகனையும் மல்லர்களையும் கோலியா போடுங்கிற அந்த யானை அசுர யானையும் இன்றைக்கிலேருந்து மூணாவது நாள் நீ கம்சனியும் நீங்க வந்து கொல்ல போகிறீர்கள் அதனால் பார்க்க போகிறேன் அப்படின்னு அவருக்கு ஞாபகப்படுத்துகிறார் அவர் அதனால சாண்டூரணி முஷ்டிகனையும் மற்ற மல்லர்களையும் கூலையாப்ப இடங்கிற அந்த அசுரன் யானையும் மூணாவது நாள் முடிக்க போகிறீர்கள் கம்சனியும் நீங்க முடிக்க போறதை நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சங்கன் யவனன் யவனான் அது காலை எவனன் அவன் முரன் அதை வந்து நரக்கனுடைய இவன் அவன் சேனாபதி மாதிரி கா காவலாளிமாலே இருக்கான் பின்னால் முரண் அதனால தான் முராரின் பேர் வந்துடு அவர்களையும் நரக்கனையும் அவனையும் வரம் பண்ணி பாரிஜாத்தம் கொண்டு வரதையும் பார்க்க இந்திரன் வந்து அவன் இந்திரன் அவன் இப்படியாக பண்ணுவான் அவன் அவருக்காக உபகாரம் கண்ணன்ட்ட இந்திரன் வந்து சண்டைக்கு போவான் ஆத்துக்காரி பேச்சை கேட்டால் அப்படிதான் ஆத்துக்காரி பேச்சு கேட்டாலும் அதனால் பாரிஜாதருஷம் கொடுக்கக்கூடாது பாரிஜாதான் கொடுக்கக்கூடாதுன்னு பிரேமி அண்ணா ரொம்ப ரசித்து சொல்லுவார் அவரை வந்து அனுபவித்து ரசித்து சொல்வார் அவர் இந்த இடத்துல என்ன சொல்லுவார்னா அந்த சத்தியமாவுக்கு வந்து நீங்கள்லாம் மனுஷா உங்களுக்கெல்லாம் அந்த பைத்தங்கஞ்சி தான் கரெக்டாக அமிர்த்த மரெல்லாம் தேவர்களுக்கு தான் அதனால் பைத்தங்கன்னி கொடுத்து அப்படி பண்ணுவார் அப்படி அந்த பாரிஜாத புஷ்பமெல்லாம் உங்களுக்கெல்லாம் கிடையாது மனுஷர்களுக்கெல்லாம் கிடையாது தேவர்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லுவார் அதுக்காக ஆத்துக்காரி கேள்வி கேட்டு கந்திரன் வந்து சண்டைக்குவான் கிருஷ்ணன் அவனுடைய தோல்வியும் வீரியத்துக்காக கன்னியைக்கு வரன் கொடுக்க வேண்டிய திரவியமாக கொண்டது போன்ற லட்சணங்களை கொண்ட வீர கன்னிகளுடைய விவாகம் பண்ணி பெறார் அப்படி பண்ணிட்டு ஏ ஜெகதீஸ்வரா அதாவது வீரிய சுல்காதி லக்ஷணம் வீரியத்தையே காண்பித்து கன்னிகைகளை அடைவதற்காக வீரியத்தை காண்பிக்கித்து கன்னிகைகளை அடைவது அதுதான் லட்சணம் அப்படி வீர வீர கன்னிகைகளுடைய கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படி ஜெகதீஸ்வரர் துவாரகையில் வந்து அதுக்கப்புறம் வந்து சாப்பத்திலேருந்து மிருகராஜன் அது ரொம்ப அவ ரொம்ப அழுகையான ஒரு விஷயம் நான் எப்பவுமே இந்த ருகராஜனுக்காக ரொம்ப வருத்தப்படுவேன் ஏன்னா ஒரு தப்பும் பண்ணாடுவாங்க யாரோ அவனுடைய அடியாள் வேலை செஞ்ச வேலைக்காரன் வேலை செஞ்ச தப்புக்கு அவன் வந்து ஓணான் ஆயிட்டான் அப்படி பின்னால வருது அறுபத்தி நாலாவது அத்தியாயத்துல பின்னால கண்பார் அப்படியும் மிருகனுடைய ஓனானா இருக்கக்கூடிய மிருகராஜன மோக்ஷத்தையும் பத் பத்னியான ஜம்பவதியோட செவந்தகமமணியை வந்து மீட்டதையும் செவந்தகமணி உப்பாக்கியான பாவம் அனாஸ் அனாவசியமாக அப்பகீர்த்தி வந்தது கண்ணனுக்கு அப்போது ஜாம்பவதியும் கொண்டான் செவந்தகமணியும் அந்த ஜாம்பவானேன் வாங்கிட்டு வந்தார் தன்னுடைய லோகமான வைக்குண்டத்துலேருந்து பிராமணனுடைய இறந்து போன பிள்ளைகளை திருப்பி கொடுத்தான் அதுதான் சந்தான கோபால சரித்திரம் பின்னால் வருது எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் வருது பவுன்ரக வாசுதேவனுடைய வரம் அது முன்னாலே வருது பவுண்டரக வாசனி அவன் வந்து டூப்ளிகேட் வாசுதேவன் அவன் வந்து வாசுதேவன் வந்து சாரூபிய முக்தி பகவானை பற்றி நினச்சின்னு கொடுப்பான் இவனை வந்து தானாக ஏற்றுக்கொண்ட சாரூபிய முக்தியாக எடுத்தவன் அவன் கபடமாக வாசுதேவனுடைய ரூபத்தை கொண்டு இருந்தான் பவுண்டர்கள் வாசுதேவன் அப்படிப்பட்ட அவனவதியும் காசிப்பட்டினத்து எரிச்சரியும் நந்தபக்ரன் வந்து ராஜசூ யாகத்தில் சிசுபாலனியை வதம் பண்ணதையும் நீங்கள் துவாரகில் இருந்து என்னென்ன லீலைகள் வீரியங்கள் பெரிய காரியங்கள்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் பூலோகத்தை இப்படிப்பட்ட கவிகளால அதாவது பண்டிதர்களால பக்தர்களால சான்றோர்களால் பாடத்தகுந்தவை இப்போ வந்து அடி நம்ம வந்து பாகவதம் படிக்கிறோம் இதை வச்சு படிக்கிறோம் பகவான் காரியம் பண்ணதுனால தானே படிக்கிறோம் அதுதான் சொன்னது பகவான் செய்த இந்த லீலைகளை நாம் வந்து படித்து அனுபவித்து அதை வந்து பக்தியை நம்ம அடைகிறோம் அப்போ பாடத்தகுந்தவள அப்படிப்பட்டவர்களை நான் பார்க்க போகிறேன் அப்படி சொல்லி சொன்னார் மேலே விவரமாக பார்ப்போம் பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்று பார்ப்போம் சர்வேஸ்வரா நாளைக்கு மறுநாள் நாளைக்கு மறுநாள் அப்படின்னா அதாவது இன்னிலேருந்து பார்த்தா மூணாவது நாள் இன்னிக்கு நாளைக்கு ரெண்டு மறுநாள் மூணாவது நாள் அப்படி சாண்டூரன் முஷ்டிகான் அப்படிப்பட்ட மல்லர்கள் மற்ற மல்லர்கள் இல்லை அசுரர்கள் கூலையாப்பிடம் சொல்லப்பட்ட அசுர யானை அப்புறம் கம்சன் இவர்களெல்லாம் நீங்கள் முடிக்கப் போகிறீர்கள் அதை நான் வந்து பார்க்க போகிறேன் ரொம்ப கஷ்டமில்லாமல் அனாயாசமாக முடிப்பதை நான் பார்க்க போகிறேன் அதை அதுக்கப்புறம் சங்காசுரன் அவன் தான் யார் அந்த சங்காசுரன் யாரும் இல்லை அந்த குருக்காக தன்னுடைய குரு புத்திரனை பீட்டின் வரதுக்காக போவார் அந்த பாஞ்சஜன்யங்கிற சங்களுக்குள்ளே இருப்பான் அவன் தான் சங்காசுரன் காலையவனன் முரண் அந்த நரகாசுரனுடைய சேனாபதி மாதிரி காவல் காக்கூடியன் அவன் அதனால் முராரின் பேர் வருவது நரகாசுரன் இவர்களெல்லாம் முடிக்க போகிறீர்கள் பாரிஜாத விருக் கொண்டு வரப்பவர்கள் இந்திரன்கிட்ட வ இந்திரன் வந்து உங்கள்கிட்ட சண்டை போட்டு தோந்து போகிறாங்க அதை பார்க்க போகிறேன் அப்போ ஜெகதீஸ்வரன் வீரத்தையே கன்னிகை கன்னிகை கடையணும் கல்யாணத்துக்காக கன்னிகை அடையணும் கன்னிகைக்கு வந்து சுல்கம் வச்சிருப்பாங்க அதுதான் கன்னியா சுல்கம் அதை வந்து வீரியத்தை காணும் வீரிய சொல்கமாக சொல்லப்படுது வீரிய சொல்கத்தையே லட்சணமாக அதுவே ஒரு கண்டிஷனாக வச்சுருக்கேன் அதை கொண்டு வீர வீரமான வீரர்களான கன்னியைகளை கொடுப்பார்கள் கல்யாணத்திற்கு அதனால் அப்படிப்பட்ட வீரத்தையே கன்னியைக்கு தட்சிணையாக சுல்கமாக வைத்துக்கொண்டு வீர கன்னிகளை நீங்கள் அடைய போகிறீர்கள் கல்யாணம் செய்து கொள்ளப்படீங்க துவாரகையினுடைய சாபத் துவாரகையில் சாபத்தால் ஓடானாக இருக்கக்கூடிய மிருகங்கிற ஒரு ராஜா உங்களால் மோட்சம் அடைய போகிறான் விடுதலை அடைய போகிறான் சபமோட்சம் அடைய போகிறான் அதை பார்க்க போகிறான் ரொம்ப வசத்தியான விஷயம் அது வந்து அதை புரிஞ்சா அப்படியே கள்ள ஜலம் வரும் பாவம் அப்படிப்பட்ட ஒரு பாவமான ஒரு வியக்தி அந்த சூரிய வம்சத்துல வந்த ராஜா இருக்கன் சூரியவம்சம் எங்க இருக்கு இவர் சந்திர வம்சம் எங்க இருக்கு கடைசியில துவார துவாபர யுகம் முடியல இருக்குது அப்போ ஆத்துக்காரி மனைவியான ராணியான ஜாம்பவதியோட செமந்தகமணியையும் மீட்டு கொண்டு வந்து பிராமணன் அந்த கடைசியில் வருது எண்பத்தி ஏழு அத்தியாயத்துல வருது பிராமணனுடையும் இறந்த புத்திரர்கள் பத்து குழந்தைகளை அதாவது சந்தான கோபாலனா சொல்லப்படுது அதை வந்து தன்னுடைய ஸ்வஸ்தானமான வைக்குண்டத்துல இருந்து அதை வந்து கொண்டு வரப்போகிறீர்கள் அதையும் நான் பார்க்க போகிறேன் அதுதான் சொல்லப்பட்டது அந்த சந்தான கோபாலியாக பொதுவாக முக்கியமாக அதை தான் குறிப்பார்கள் அப்படி சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் பவுண்டரகன் பவுண்டக வாசுதேவனை வதம் பண்ணுறது அவன் வந்து அவனாக பலமாக வந்து செய்து கொண்ட வாசுதேவ வேஷம் அதாவது சாரூபியமாக அவனாக பண்ணிண்டாது அப்படிப்பட்ட மற்றவரெலாம் ஏற்றி விட ஏற்றி விட கேசி இது ஒன்றும் மற்றவர்கள் அவன் ஏற்றி விட நீதாண்டா ஒரு ஒரிஜினல் வாசுதேவன் அவன் வந்து இப்போ டூப்ளிகேட்ரா சொல்லி இவனை டூப்ளிகேட்டை வந்து ஒரிஜினல் ஒரிஜினல் மாதிரி வேஷம் போட்டு அவனை வந்து இருந்தவனை அவன் வந்து என்கிட்ட நீ கொடுத்துருந்தவனே உன்னுடைய சின்னங்களாம் கொடுத்துருனே எனக்கு தான் கொடுத்துருன்னு அவனை பவுண்டக வாசுதேவாதம் காசி புரிய புரியன் காசி பட்டத்தை எரித்தது ராஜசூய அஸ்வமேதயத்தில் சிசுபாரனை முடித்தது நந்தவக்ஷனை முடித்தது துவாரகையில் இருந்துட்டு செய்யக்கூடிய எல்லாவிதமான வீரியம் காரியங்கள் அந்த லீலைகளை நான் பார்க்க போகிறோம் அதெல்லாம் பெரியவர்கள்லாம் ஞானிகள் பக்தர்கள் கவிகள் எல்லா ரிஷிகள்லாம் கொண்டாடி பாடப்போகிறார்கள் அனுபவிக்கப் போகிறார்கள் மேலே இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துலேருந்து மூலத்தை பார்ப்போம் அதத்தே காலரூபஸ்யன் க்ஷபிஷ்ணோ அமுஷ்யவை அக்ஷவுகிணினாம் நிதனம் தக்ஷியாமி அர்ஜுன சாரதே அதே காலரூபஸ்யன் க்ஷபிஷ்ணோ க்ஷபிஷ்ணோ அோோகிணீன அர்ஜுனாரம பாத்தாரி நம பாதி திருவள்ளிகணி கடே பாசிய க்ஷபஷோ அமுஷியே அோகிணீன அமுஷிய வை அோகிணீனம் நதனம் திரியமர்ஜுனம் சுவம் சமாம் அமோகவாஞ்சி ஸ்ஜசா நித்தியமையுடப்பகவந்த மீமீம் Yeah. <laughs> பகவீமே பகவந்தமீமே விஷுத்தானோக்சிதம் ஸ்வேஜசா நித்தனம் மீமே ராமீஸ்வரம் ஸ்விரயம் ஆமய வினா விசேஷம் கீடாத்தஷிரம் நோஸ்மி நோஸ் நுரிய இதுவாம் ராமீஸ்வரம் ஸ்விரயமாத்ம ஷேஷனம் கீடா மதாத்தனுஷிரம் நோஸ் துரியம் இது விரஷி சுவா भागवत प्रवरो ஷீசுகோ வாசியிருஷ்ணம் பாகவத்தவரோ முன பிரணிப்பனு அனுஜா பிரணிப்பனு எயோ சத்னோத்சவீசுக்கோவாதிகவவத்தோ முனிப்பனு எயோ தனோத்சவவனோவி அேசிநாஹவே பசுன பாலையாலீத்தைசுக்காவ கேசிந பசு நாளையீத்தை பஜசுகாவது இதுக்கப்புறம் அடுத்த ஒரு சரித்திரம் வருது மறுபடியும் பார்ப்போம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ஆறு மூலத்தை சேவிப்போம் அட்டத்தை காலூசிய க்ஷபிஷ்ணோ அமுஷ் வைம் அட்சோகிணீனா தஷியமி அர்ஜுனசாரே அட்டத்தை காலருஷ்ணோ அத்ததே காலூபிஷ்ணோ அமுஷிய வை அணீனா நதனா அர்ஜுனம் சுவா வினேஷவிசேஷனா கீடா கீடா மனுஷம் நோஸ் கீடா ஆத்திய ஆஷியம் நோஸ் துரியம் இது விரஷி ச ஸ்ரீசுகோவா யுபதிம் கிருஷ்ணம் பாகவத்துனிப்பனுஜா எய்தனோத்சவ கேசிநாஹவே பசுன பாலய பிரீத்த சுகாவீசு வாஜம் எவ்வளோ யதுபதிவரோ முனி பிரணிப்பா தனோத்சவவனேஷிநே பசு நாலயத்து பசு நாலையத்துல பசுன பாலயத்து பாலை பிரீத்தை வஜசுகாவா இருத்தியம் இந்த பூபாரத்தை முடிப்பதற்காக பூபாரத்தை ஒடுக்க வேண்டும் பூபாரத்தை குறைக்க வேண்டும் கஷப்ப ஒடுக்க வேண்டும் குறைக்க வேண்டும் முடிக்க வேண்டுங்கிறதுக்காக காலரூப்பியாக இருக்கக்கூடியது இது வந்து விஷ்ணு புராணத்தில் முக்கியமாக சொல்லணும் அப்படியே விஷ்ணு புராணத்தை சொல்லிருக்கேன் முடித்தாச்சு அதில் வந்து ஒரு மகாவிஷ்ணுனுடைய ஒரு அம்சமே காலூ கால ஒரு அம்சம் காலங்கிறது அந்த சீவன் நாராயணனுடைய ஒரு அம்சம் காலஸ்துரூபி அதனால் காலரூபி காலரூபியாகும் அர்ஜுன சாரதியாக நம்ம பார்த்த சாரதி திருவல்லிக்கணுக்கு பார்த்த சாரதியாகும் உங்களுடைய அக்ஷோணிகளுடைய வரத்தையும் நான் பார்க்க போகிறேன் அப்படி பண்ணார் அவர் அப்படியெல்லாம் பூபாரத்தை அப்படி குறைக்கிறார் தானும் செய்து மற்றவர்களை வைத்து செய்கிறார் அப்படி வரத்தை நான் பார்க்க போகிறேன் அப்போ விசுத்த விஜானகணம் ஒரே சுத்த ஜான ஸ்வரூபியாக இருக்கூடாது ஆத்மா லக்ஷணம் பரமாத்ம லக்ஷணம் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்றது இல்லையா அது ஞானகனமாக இருக்கக்கூடியவர் ஞானஸ்வரூபியா இருக்கக்கூடிய சுசம்தியம் ஆத்மானந்தா ஆனந்தான ரூபமாக இருக்கக்கூடியவர் சுரூப ஸ்திதியில் இருக்கார் அதாவது ஆத்மா லக்ஷணத்திலேயே அப்படியே இருக்கார் ஆத்மா ராமனாக இருக்கார் தன்னுடைய சுரூப லட்சணத்துல இருக்கார் அவர் அப்படி சமாப்த சர்வார்த்தம் நன்கு அடையப்பட்ட சமஸ்தம் சர்வார்த்தம் அடைய வேண்டிய காமங்களை அடைந்தவர் சத்யசங்கல்பர் அமோகவான் சினம் சத்யசங்கல்பம் தன்னுடைய சுத்தேஜி சக்தி தன்னுடைய ஞான சக்தியால சித் சக்தியால சைத்தன்ய சக்தியால என்றறைக்கும் நிவருத்தி அடைந்த ஆஹ் மாயா காரியமான சம்சாரத்தை கொண்டவர் நித்திய நிவிறத்த மாயா குண பிரவாகம் சொல்ல வேண்டியது என்னென்னைக்கும் நிவருத்தி அடைந்த மாயா காரியமான சம்சாரத்தை கொண்டவர் அப்படிப்பட்ட நிரதிசயமான ஐஸ்வரன் நிறைந்தவர் பகவந்தம் அதுக்கு ஈடு இல்லாத மாதிரி ஐஸ்வரியத்தை நிறைந்தவர் அப்படிப்பட்ட உங்களை தங்களை பகவான் பகவந்தமான உங்களை ஈமகி சரணம் அடைகிறோம் அப்படி சொல்லிட்டு ஈஸ்வரம் மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடியவர் ஈஸ்வரத்தன்மை அதாவது ஆளுமை தன்மை கொண்டவர் மற்றவர்களுக்கும் வசம் இல்லாமல் தனக்கே வசமானவர் சுவாஸ்தியம் ஸ்வதந்திரர் நான் அடியான் பரதந்திரன் நீங்கள் பரதந்திரர் அவர் சுதந்திரர் சுவாஸ்திரயம் அவர் மற்றவர்களுக்கு வசமாக வேண்டிய அவசியம் இல்லை இல்லை தனக்கே வசமானவர் ஆத்மமாய தனக்கு அதீனமான மாயியால் அந்த பிரகிருதி மாயால் வினிமிதாசேஷ விசேஷ கல்பனம் ஏற்படுத்தப்பட்ட உண்டு பண்ணப்பட்ட சமஸ்தமான மகதாதியான விசேஷங்களை சிருஷ்டியை கொண்டவர் மகத்து அதாவது பிற்கதிக்கு அடுத்தது மகத்து தத்துவம் அதுக்கப்புறந்தான் அந்த அகங்கார தத்துவம் அதுக்குலாம் வந்து தாமச ராஜச சத்துவ அகங்காரம் இருக்குது அதில் இருந்துன்னா விரிவடைகிறது மற்ற தத்துவங்கள்லாம் விரிவடைது நிறையா பார்த்து நிறையா சொல்லியாச்சு தான் அப்படிப்பட்ட மகதாதியான விசேஷங்களுடைய சிருஷ்டி கொண்ட விளையாட்டம் இப்போது அந்த மனுஷ எடுத்தவர் விளையாட்டம் விளையாட்டாமித்திருத்து அப்படிப்பட்ட யாரவர்கள் விஷ்ணிகள் சாத்வர்கள் இவர்கள் இதெல்லாம் இந்த குலங்களில் இந்த வம்சங்களில் சிரேஷ்டமான உங்களை நான் நமஸ்கரிக்கிறேன் நமஸ்காரம் பண்ணேன் இப்படி சொன்னார் சுக சொல்கிறார் பகவத பக்தர்கள சிறந்தவரான இப்படிப்பட்ட நடததர்ஷி இப்படி யாரவர் சிரேஷ்டனான கிருஷ்ணனை நமஸ்காரம் பண்ணி அவர் வந்து வடிக் கொடுத்தும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன அப்புறம் அவரை ஆனந்தமடைந்து தத் தர்சனம் மனோ மனோ தத்தர்சனோத்சவகம் பார்த்து மகா ஆனந்தம் பிரம்மானந்தத்தை அடைந்து திரும்பி போனார் கிருஷ்ணனும் கேசிய முடிச்சு கோத்துக்கு சுகத்தை செய்து கொண்டு ஆனந்தத்தை ஏற்றிக் கொண்டு இடைகளான செய்துள்ள பசுக்களை காப்பாற்றிக் கொண்டு கோகுலம் வந்தார் மேல பார்ப்பம் கிருஷ்ணா